ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அபுல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சாபத்தை தரும் இரண்டு காரியங்களை பயப்படுங்கள் என்று நபி சொல்லாஹு அவர்கள் கூறினார்கள் சாபத்தை ஏற்படுத்தும் அந்த இரண்டு காரியங்கள் எது என்று மக்கள் கேட்டனர் மக்கள் நடக்கும் பாதையில் மல ஜலம் மற்றும் மக்களுக்கு நிழல் தரும் மரங்களின் கீழ் மல ஜலம் என்று நபி சொல்லாஹு அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் லிங் இரண்டு ஆறு